ஜீன் புத்த இருக்கானே அவன் பாரபட்ச பார்க்கறேன் சந்தோஷம் உலகத்துக்கு எந்த வாரம் நடந்தாலும் அவன் சந்தோஷம் அது மத அடிப்பில் நடந்தாலும் சரி ஜாதி அடிப்படையோ ஊர் அடிப்படையோ உலகத்துக்கு எந்த அடிப்படையில் நடந்தாலும் அவர் சந்தோஷம் கபடி போட்டிகள் எந்த டீம் வந்தா அவனுக்கு என்ன எந்த கோச்சானாலும் சரி சந்தோஷம் தான் நமக்கு நம்ம வச்சிருப்போம் அது போகல அந்த பாரபட்சோடைய ஜீவர்கள் நஞ்சானிய பாரவச்சோடையவர்கள் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிறது ஆட்டம் போடுறது ஆரோக்கியம் கஷ்டப்படுறதா அவன் அய்மாரிதான் துக்கப்படுறது இந்த பாரபட்ச உடையவர்கள் வர்றது இங்கே தீவிரவாதிகள் இருக்காங்களா தீவிரம் அவங்க ஆடுறது கபடி போட்டு ஆடுறவங்களும் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் அடிக்கிறது பிடிக்கிறதுலாம் சாமானிய மக்கள் அடிக்கிறாங்கன்னா பெற்றா இருக்காங்க அவங்களதான் அவங்க ஆடுறவங்கன்னு அரசாங்கம் இந்த உலகத்தில் ஆட்ட யாரு தீவிரவாதிகள் இவர் மற்றவங்க இருக்காங்களே அஞ்ஞானிகள் அவங்க அபிமானிகள் அய்மான துக்கப்படுறாங்க இப்படி எல்லாத்துக்கும் மேலே நடுவர் இருக்காரு நடுவர் போல் ஈஸ்வர் இருக்கார் கட்டுப்படுத்துறார் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஜீவன் முத்த நிலையிலே உதாசீனமாக இருந்து படிக்கிட்டோம்னா பார்க்குறவர் எப்படி ரெண்டு பக்கத்தையும் சந்தோஷப்பட்டு இருக்காரு அப்படி போட்டு இருக்க முடியும் சண்டை போட்டு போயிட்டு போகிறாரு நமக்கு என்ன போச்சு நிறைய பேர் அது ஒரு வேடிக்கையா இருக்கட்டும் சண்டையோ சண்டை ஒரு வேடிக்கை போயிட்டு போகிறாங்க அப்படி உதாசீனம் இருக்கும் அப்புறம் நடுவர் இருக்காரு அவர்தெல்லாம் பொறுப்பு ரெண்டு பேர் ஆட்டம் போடுறது ரெண்டு பேருக்கு எந்த கையிலும் சேராமல் நிர்வகிக்கிறார் அதுபோல் ஈஸ்வரன் எந்த கோவிலையும் சேராமல் நிர்வாகம் பண்ணுறார் புண்ணி பாதிக்கேடாக எங்கேயும் விதிகள் உண்டு கபாடி பொண்ணு விதிகள் உண்டு இந்த விதிக்கு தான் நடக்கிறோன்னு இல்லைன்னா அந்த எண்ணெய் கொடுக்குறாரு விடிய தீர்வார் அப்படி போல் அங்கே ஈஸ்வரன் விதிகளுக்கு உட்பட்டு பிரார்த்தமாகிய அந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு புண்ணி பாதத்துக்கீடாக அவர் நிர்வாகம் பண்ணுறார் அவர் யாரும் ஜாட்சியும் பார்க்குறதில்லை நல்லவர்களுக்கு பரிசு கொடுப்பார் மாறு போடுறார் இல்லைன்னா போ வெளியில் போக அப்படிங்கிற மாதிரி தான் செய்வேன் நடுவர் அப்படி போல் இங்கேயும் இறைவன் நடுவராக இருந்து கொண்டு எல்லாவர்களையும் பாட்டி படைக்கிறார் என்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டவன் சொன்னா நான் வேடிக்கை பார்க்கிற உதயாசனை பார்க்கக்கூடிய ஜீவன் முத்துகளை நேரில் அடையலாம் இந்த நாக தேசிகள் நமக்கு வேணாம் எவன் ஜெயிச்சானே எவன் தோத்தான் என்ன போயிட்டு போய் இப்படிலாம் பழகணும் அப்படி பழக போவது நமக்கு அந்த மனமானது பகிர்வாகம் அடையுது இந்த வாசனைகள் குறையுது முற்றிலும் போயிருந்தாட்சியில் இந்த ஒரு பாவனையை நாம் ஏற்றுக்கொள்வனால் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து பஞ்சபாசத்திலிருந்து மாயினுடைய கெடுபிலிருந்து தப்பலாம் அதனால் சிங்கார கந்தர்ப்ப நகர் இருந்தேன் சிதைவுற்றன் பங்கான மனைமக்கள் வாழ்ந்தாலன் கெட்டாளன் சொக்கம் துளவச் சுவரும் உற்றும் சமாதி உற்றகப்பற்றும் ஒரி வீடடைந்தனர்கர் முற்றவர் முனிவர் நால்வரும் ஒரு நான் முகப்பிதாவிட தவன் வளத்தோல் பற்றுமற்றகப்பட்டஜி உயர் சமாதி பனியொழித் திணிய வீடடைந்தார் சொல்லுமிடத்து பெண்ட ஞானத்தை மறைக்கும் மயக்க விருள் இன்றி அந்த சுகரும் ஒல்லிய பிதாவினைத் துறந்து பெருமை பொருந்திய ஞான சமாதி அடைந்து மற்ற அகப்பட்டினையும் நீங்கி வீட்டினை அடைந்தார் இது சுகர் சுகரானவர் பள்ளத்தில் இருக்கின்ற அந்த எண்ணத்தில் இருக்கின்ற ஞானம் அண்ணத்துக்கு வந்த பிறகுள்ள மறைக்கல அவர் அது மறையாத காரணத்தினால அவர் சமாதி இருந்தால் ஞானம் அடைந்தார் ஜன அதாவது தந்தை வியாசர் அவர் பிறந்த பிறகு அவர் எல்லாம் விட்டுட்டு தனியாக இருந்து அடைந்தால் சொல்லப்படுது என்ன அவர் அதிக ஞானி அப்புறமே ஜனப்படுத்திக்கிட்டார் ஆனால் மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஞானம் இருக்குன்னு முன்னெல்லாம் படித்தோம் அந்த ஞானம் ஈஸ்வரன் கொடுக்குற ஞானம் அது இவர்கள் அபியாசமாக முடிஞ்சோம்னா அபியாசம் பண்ணி வந்த ஞானம் இல்லை அது ஈஸ்வரம் கொடுக்குற ஞானமானது பிறப்பினால் வரக்கூடிய அந்த நெருக்கத்தினால் மறந்து போயிடும் அவர்களுக்கு மறப்பில்லை அபியாசிகளுக்கு இட அபியாசி அதனால் சுகர் மறக்காம பொதுதாக சொல்லப்படுது அவர் கூட தனியாக இருந்து மா அந்தகரணவாதங்களில் ஒழித்தார் என்பது இது ஒரு பிரமாணம் மீண்டும் சொல்கிறார் ஜனகர் முதலிய தவ முனிவர் நால்வரும் சனக சனாதன சனத்குமார் சனக சனாதன சனாதன சனத்குமார் நாலு பேர் நால்வரும் ஒப்பற்ற நான்கு முகங்களை உடைய தமது பிதாவிடத்தும் பிரம்ம தேவனத்தில் அவனது செல்வத்தினிடத்தும் சத்தியலோகத்தை எல்லா போக பாக்கி இருக்குது அப்படி இருந்தும் கூட ஒரு பற்றாயினமின்றி எந்த பற்றும் கிடையாது திறந்து உயர்ந்த ஞான சமாதி கூடி அகப்பட்டினையும் ஒழித்து தாம் கருதி வீட்டினையும் அடைந்தார்கள் என்ற அவர்கள் அது உயர்ந்த சமாதி நிலையை பெற்றார்கள் சொன்னால் சத்தியலோகம் கடைசி பதினாலாம் பதினோரு வய ஆனந்தத்தில் விசாரணத்தில் அது கடைசி ஆனந்தம் அப்படிப்பட்ட போக பாக்கி இருக்கிறதே விட்டாங்க பாருங்களேன் அவர்கள் கடைசியில் ஞான சமாதி அடைந்து முற்றி அடைந்தாங்க அவர்களும் தனித்திருந்து விசாரணம் பண்ணால் சொல்லப்படுது அதனாலும் ஜனகர் முதலிய நால்வரும் வேத ஆகம கலைகளையும் ஞானத்தினையும் அறிவிக்கும் வல்லமையுடைய உத்தம விதாக்களையும் அவரது செல்வத்தினையும் விட்டு துறந்து ஏகாந்த ஸ்தானத்தில் இருந்து அகப்பற்று ஒழித்தார் என்பதனால் அகப்பற்று ஒழிப்பார்க்கு சங்கம் ஆகாது என்பது அறிந்து கொள்கிறேன் அதனால் சீசன் சொல்றார் இந்த கூட்டத்தில் இருந்து விடுபட்டு தான் அடையணும் அது முற்றிலும் விடுபட்டு போறது தான் சன்னியாசன்னு இல்லைன்னா தற்காலிகமாக ஜனகர் எப்படி விட்டு போனாலும் அப்படி விட்டு போகலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தாதான் முடியுமா உடைய வாசனைகளை ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பு ஒழிக்க நிலை கிடையாது என்பதை இந்த பாட்டு விளக்கம் தத்துவ உணர வேண்டிய சகலமும் விடுத்து மஞ்ஞான திரை தீழச்சமாதியூற்றல்ல முடியுமோவென உமை முதலா வயிற்றுத்தற் குழாத்தையுருவி நீள் கல்லால் மரத்த நீழல் எச்சமாதியூற்று அத்தனை உணர்த்தி நான் நிற்பினும் வேறு அறைதல் நம் மிகுமிட நன்றேன் என்போ பரதத்துவத்தை அறிய விரும்பினோன் மனைவி முதலிய சகல பற்றுக்களையும் விட்டு திறந்து விஞ்ஞானமுத்திரை விளங்க ஞானசமாதி அடைந்தாளன்றி அதனை அறியக்கூடுமோ என்று மகாதேவி முதலாயுள்ள தனது கூட்டங்களை எல்லாம் நீங்கி உயர்ந்த கல்லால மரத்தின் இழற்கன் எழுந்தருளி ஞானசமாதி அடைந்து மகாதேவனே அறிவித்தான் என்றால் பின்னரும் வேற ஜனகராஜா முதலிய பெயர்களை திருஷ்டாந்தமாக எடுத்து கூறுதல் நமது மிகுந்த அறியாமை அல்லவோ விஞ்ஞான முத்திரை அதாவது மனோமௌனம் மகாதேவரினும் அறிவிப்பார் இன்மையில் பின்னும் வேறு அறிவுதலாம் என்ற ஆகவே இந்த சமாதி நிலை அடைந்தாலன்றி அதான் அடையாளம் அது சாஸ்திரங்கள் அதை வலியுறுத்தப்படுகிறது வெறும் விசாரம் அல்ல பரவச்சி அணுந்தான் சில புரோச்சி வச்சுக்கலாம் அவ்வளோதான் என்னுடைய அதுக்குள்ளே அச்சம் கிடையாது சமதி எப்படி போடும் வாசல் ஒழிஞ்சால் தான் கூடும் வாசல் இருந்தால் வராது ஒரு சுளுத்தி நிலை வர்றதுக்கே அத்தனை எண்ணங்களும் மறந்தால் தான் அது வரும் அத்தனை எண்ணங்களுக்கும் விடை கொடுத்துடணும் அது கொஞ்சம் கூட அபிமானம் அப்போ சுளுத்தி வரும் ஒரு எண்ணம் இருந்தால் கூட அது வராது அதுபோல் சமாளி நிலை போடுறது அப்படி சகலமான எண்ணங்கள்லையும் மிச்சாத்தி புத்தி வரணும் சத்திய புத்தி போயிடணும் அந்த அளவுக்கு மனதை தயார் பண்ணி வச்சிருக்கணும் வாசனைகளை போக்கணும் இவ்வளவோ விசாரத்தினால் வர்றதொழிய மந்திர தந்திரங்கள்லாம் வர்றதில்லை ஜபதியானங்களால வர்றது விசாரம் பண்ணணும் விசாரம் பண்ணுறதுக்காக அந்த கணக்கு சுத்தம் பண்ணி பண்ணி வச்சுருக்கணும் செய்து இருந்தால் தான் விசாரம் செலுத்திக்கும் குடுதலுக்கிடையே மடைச்சுருக்காதனால கதை பாறைகளை அதுக்குள்ளையாக இருக்கும் இதுக்கெல்லாம் விழுது கீழே கொடுத்தவங்க அது வேறு சொல்றதாக இருக்கும் அந்த மரத்துக்கு எவ்வளோ தான் ஏன்னா மண்ணில் இல்லை பார்த்து கல் கடையில் பழகுறது அதனால் மரம் விரும்பி ஆகிறது இல்லை அது விழுதெல்லாம் கீழே கொஞ்சமாக தான் ஒரு மரம் கீழே பார்த்தவங்க தெரியும் அந்த மரம் இருக்கிறோம் இருக்காரு அப்புறம் தெரிஞ்சதான் நமக்கு லாய்படாது கைலாசம் பார்ப்போம்ன்னார் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் இந்த நாலு பேர் வர்றாங்க நாமும் இருந்தவன்னால் கங்கையும் பார்வதியோடு இருக்கோம் பார்த்துக்கு போயிடுவேன் பாவம் அப்புறம் வேறு இடமும் இல்லை அதனால் அது வர்றதுக்கு முதல்லையே தன்னுடைய கைலாசம்னு சொல்லக்கூடிய ஒருந்த ஸ்தானத்தை விடுத்து கல்லால மரத்தில் வந்து உக்காந்துக்கிட்டாங்க உட்காந்துட்டாங்க அப்புறம் தான் போனாங்களாம் அங்கே அவங்க இல்லை எங்கே போனாலும் தெரியலண்ணா அப்புறம் விசாரிச்சுக்கிட்டு அப்படி வரும்போது உக்காந்துருந்தார் தனியாக உக்காந்துக்கார் ஓ இதுதான் சரி தெற்கு திசையை பார்த்து உக்காந்து தட்சணாமூர்த்தின்னு பேர் திருமுக கடவுள்னு சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நிலையிலேருந்து வாதம் பண்ணாங்களாம் பல கோடி வருஷம் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது அப்புறம் கடைசியில் சினிமத்துறை காட்டு தான் அவர் நிறுத்துனாரு எவ்வளோதான் அது வேறு மேலே கிடையாது என்று நிறுத்த சொல்லப்படுது அதனால் ஒன்று மூன்று அவத்தேதாமும் காலம மூன்ற கடவுளும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை என்பதான் ஆழமார கடவுள் ஆணை அவைக்கலாமல் சாட்சி நேர் அந்த பரம்பரை சொல்லார் கைலியம் ஆசிரியர்கள் அந்த பரம்பரை வந்தவர் அதனால் சைவ சம்பிரதாயத்தோடு கூடிய அத்வைத பரம்பரையெல்லாம் தட்சிணாமூர்த்தி பரம்பரை வைத்த சம்பாரத்தோடு கூடிய அத்வைதம் எல்லாம் நாராயண பரம்பரை நாராயணம் பத்மபாதம்னு அவங்க ஆரம்பிப்பாங்க அந்த பாட்டு விஷயம் அந்த பரம்பரை அவங்க பாட்டு தட்சிணாமூர்த்தி பரம்பரை சைவ பரம்பரை இது சைவத்தை அடிப்படையாக கொண்ட அத்வைதம் வெறும் சைவம் இருக்கு அது வந்து சிவபெருமான் பரம்பரை நந்தி பரம்பரை அவங்களும் நந்திய பெருமான் அவங்க குடும் ஆறாம் குடும்பம் அப்படிங்க அதனால இந்த சமாதி கோடியை அன்றி அந்த தத்துவம் வராது என்பதை இந்த பாட்டில் சொல்லி மனைமுதல் சகலமும் விடுத்து என்றதற்கு உதாரணம் திருமந்திரம் திருமந்திரம் ஒரு பாட்டு உதாரணம் போட்டுருக்காங்க பிறந்த அன்று நாள் வர்க்கு மேய்பதி சூழ்ந்து பிறந்த கல்லானிடர் புள்ளியன் சொன்ன பரந்தன்மையோரா பழமொழியாளர் உறந்தன்மையாக ஒருங்குகின்றார் ஒருங்கி நின்றாரே ஒருங்குகின்றாரே இருக்க நின்றார்கள் இருக்கின்ற அதாவது மெய்ப்பதி சூழ்ந்தும் அந்த உண்மை தொகையை வச்சுக்கணும் அங்கே மெய்ப்பதி என்ன கைலாசம் கைலாசம் சொல்லக்கூடிய உண்மையான சேத்திரமாகிய அதில் பரமசிவம் இருந்தும் கூட நால்வருக்கு சனக சரந்தன சன சன்தான் சொல்லக்கூடிய நால்வர்களுக்கு அன்று அவர்கள் தேடிப்போன அந்த காலத்து விரைந்து மிகச்சிகரமாக பிறந்த கல்லால் இழற் புள்ளியன் சொன்ன அதில் கொண்டு கல்லால் மருத்துவ உபதேகம் செய்த புண்ணியன் என்ன புண்ணியம் சுகத்தை கொடுப்பதுன்னு அர்த்தம் அதனால் சங்கரனால் அர்த்தம் சம்கரண் சம் சுகம் கரண் செய்பவன் சோசிச்சவன்னு அர்த்தம் புண்ணியன அர்த்தம் புண்ணியன் சொன்ன உபதேசித்த பரந்தன்னை ஓர அந்த பிரம்மஸ்வரூபத்தை விசாரித்து ஓரான்னா ஓர்ந்து ஆராய்ந்ததுன்னு அர்த்தம் ஓ ஓர்ந்து இருக்கின்ற அவர்கள் பழமொழியாளர் அவர் தான் பழமொழியாளர்கள் உண்மையாக தெரிந்தவர்கள் அப்படிப்பட்ட உரந்தன்மையாக ஒருங்குகின்றாரே அவர்கள் இடஞானிகளாக எப்போதும் இருக்கிறார்கள் அந்த நால்வர்களுக்கு உதயசித்த சிவபெருமான் உதயத்தை கேட்ட அவர்கள் நெடுஞ்சானிகளாக இருக்கிறார்கள் ஆகவே இறைவன் நால்வர்களுக்காக விடுத்து தட்சிணாமூர்த்தியாக இருந்து கல்லாண மரணத்தின் கீழ் உதயம் செய்தார் என்பதற்கு திருமந்திரம் ஒரு பெருமானாக கொடுக்கணும் எழுத்துள்ள குடும்ப சுமையொடிண்டொருவன் எங்கனம் ஞான வாசானை படுத்தவ நேவல் தொடுத்தருள் சுரக்கும் அளவு நின்று மகிழ்ந்தன்னோன் கொளுத்தனால் வாங்கி கொள்ளும் பரமார்த்தம் கூடி நம் கால மாதிகளால் தடுத்துரை தொழிலை விழுத்தலால் சமாதி சார்ந்தகு துணரவும் வலுமேங் மீண்டும் வேறு விதமாக சொல்றான் குடும்பத்திலே இருக்கிறவர்கள் குருவை நாடி போய் சேவை செய்து அவர் உள்ள மகிழும் போது உதவம் செய்வார்கள் அந்த நிலை கிடைக்காது ரெண்டாவது ஒரு கால காலமாதிகளால் காலதேச குருவே கூட இவர்களுக்கு வந்து சேரலாம் அப்போது கூட அவர் உதவம் கூட குடும்ப பாரத்தில் இருக்கிறவர்களுக்கு உபதேசம் பிடிக்காது என்பதை எதிர்கொள்கிறார் இவ்விடத்து ஒருவன் தான் சுமந்துள்ள குடும்ப பாரத்துடனே எப்படி ஞானாச்சாரியனை அடைந்து அவனுக்கு பூரண கிருபை வருமளவும் அவனது ஏவர் பணிபுடை தொடங்கி செய்து நின்று அந்த ஞானாச்சாரியின் திருவிழா மகிழ்ந்து ஞானோபதேசத்தை அனுகிரகம் பண்ணின காலத்து தான் பெறுவான் குரு சேவை பண்ணும்போது அவர்கள் மகிழ்ந்து உதயம் செய்வார்கள் கேட்டு உபதேசம் பெயர் எல்லாம் திருப்தியான அவர்களாக எப்போ செய்கிறாங்களோ பெற்றுக்கொள்வதற்கு அது பழம் படுத்து சாப்பிட்றது நல்லா இருக்கும் நாமளாக பழக்க வச்சோமுன்னா கொஞ்சம் விரும்பி தான் இருக்கும் அப்படி போல அவர்கள் உள்ள மகிழ்ந்து செய்யக்கூடிய காலம் வரும் அது வரைக்கும் சேவைப்படணும்னு அப்படி செய்ய முடியாது இல்லத்தில் உள்ளவர்கள் காலதேச வர்த்தமானங்களினால் அந்த ஞானாச்சாரியனை அடைந்து அனுக்கிரகம் பெறக்கூடுமாயினும் வாக்கால் சொல்லும் வச்சனங்களையும் காயத்தால் செய்யும் சொல்களையும் பண்ணாது விடுத்தாலன்றி ஞான சமாதி கூடிய அதே ஞானத்தை அறியவும் கூடுமோ சரி காலதேச வருஷமானங்கள் சாதகமாக இருக்கே குருவே வந்துடுறார் உதவ செய்தார் இருக்கட்டும் முன்னே சொன்ன மாதிரி ஜனக்கரெல்லாம் தனித்திருந்து வாசனை ஒடுத்தி ஞானத்தை அடைஞ்சார் அல்லவா அப்படி போல் குரு உதவம் பண்ணாலும் கூட தனித்திருந்து வாசனை ஒடுத்தி சமாதிரி போடணும் உடைய குடும்பத்திலிருந்துக்கிட்டு செய்ய முடியாது அதனால் எந்த ரூபத்திலையும் தனித்திருந்து அபியாசம் பண்ணத்தான் வேண்டுமெங்கிறது வற்புறுத்துறாங்க இதுதான் இந்த சாஸ்திரத்திலே பிரதானம் இதெல்லாம் ஏக சுகாதாரம் தான் பொதுவாக துறவு விட்டு போகணும்னு சொல்றது அப்படி முடியாதவர்களுக்கு இப்படிப்பட்ட கட்டங்களில் இருந்தாலும் கூட அவர்கள் தனித்து இருந்தே ஆகணும் என்பதை அவர் கட்டாயப்படுத்துகிறார் ஞானாச்சாரியரை தேடிச் செல்வோன் குடும்பத்தோடும் செல்லக்கூடாமையேன் மனைமக்களோடு செய்ய ஞானாச்சாரியன் கிட்ட போய் சேவை பண்ண முடியாது ஒருத்தர் சோறுபடுத்து பார்க்க நாலு பேர் போடுவாங்க ஒரு குடும்பத்தான் குழந்தை கூட்டிட்டு போயிருந்தாங்க நிறைய ரொம்ப சேர்த்துக்க குடும்பச்சுமையோடு எங்கனம் ஞான அடுத்து என்றார் சீடன் பக்குவ அபக்குவங்களை அறிய ஒரு வருடம் முதல் பன்னிரண் பன்னிரு வருடம் அளவும் பார்க்குதலின் அருள் சுரக்கும் அளவும் என்றும் இது ஒரு சம்மதம் வச்சுருக்காங்க உடனே அவங்க அருள் செய்ய மாட்டாங்க அதான் ஷேவ் பண்ணிட்டு காலை வரும்போது செய்வான்னு சொ ஒரு வருஷம் குறைந்தது அதிகமாக போனால் பன்னிரெண்டு வருஷம் பண்ணணும் ஏன் இப்படி வச்சாங்கன்னா இதை பற்றி அவரோ இந்த யாரில் விளக்கம் எடுத்தார் இதே அவ்வளோ வருஷம் சூத்திரனுக்கு வைஷனுக்கு ஆறு வருஷம் சத்தியனுக்கு ஒன்பது வருஷம் பிராமணு பன்னெண்டு வருஷம் சாதனை பண்ணுமா வருஷத்துக்கு பிறகுதான் அவன் பக்குவம் அபக்குவம்னு தெரிஞ்சுக்கணும் அது முடி கட்டிடணும் அப்படி இல்லைன்னா குருவு கூட அந்த யோகத்தில் இல்லைன்னு அர்த்தம் பன்னிரெண்டு வருஷத்துக்கு முடிப்பட்டுணும் பிராமணன் மட்டும் சூழ்நிலை நாலு மூணு வருஷம் அதில் குறைந்தது ஒரு வருஷமாக செய்யணும் எவ்வளோதான் அவன் நல்லவனாக இருந்தாலும் கூட ஒரு ஆண்டுக்கு பிறகுதான் முடி கட்டணும் சொல்கிறான் ஏன்னு சொன்னாக்கா நாலாம் ஜாதி காலம் அவனுக்கு மூன்று வருணத்தார் சேவை பண்ணி பழக்கம் இருக்கிறதுனால சேவை உண்டு அடங்கி போகிற சுபாவம் உண்டு அகங்காரமெல்லாம் இருக்காது ஆனால் வயசுன்னு கொஞ்சம் கூட இருக்கும் நான் வியாபாரி நான் சம்பாதித்தேன் அப்படின்லாம் உண்டு அதனால் அவனுக்கு ஆறு வருஷம் சோதனை பண்ணணும் சர்ச்சையால் ஒன்பது வருஷம் நான் வீரன் அந்த சில பேர் தேவையில்லேருந்து அந்த கூட சொல்லுவாங்க நான் தேவைண்டான் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படிம்மா அப்படியும்மா நான் அகம்படியே நான் யாருக்கு படி மாட்டேன் அகம்படியான் அப்படிம்பாங்க அந்த பக்கம்லாம் மாநாடு பக்கத்தில் இது அதிகம் சந்தை காரணமாக தான் அப்படி அவனுக்கு ஒன்பது வருஷம் தேவை பண்ணணும் சோதனை பண்ணணுமா அடங்கியிருக்கா இல்லையான்னு பிராமணன் பண்ணவரையும் செய்யணுமா ஏன்னா நான் மேல் ஜாதிக்காரன் அதனால் நான் வந்து யாரும் கட்டுப்படுவேன் தேவையில்லை இந்த குருநாதர் மேல் ஜாதியார் இருந்தாக்க கொஞ்சம் கண்டுபிடுவேன் அவர் கீழ் ஜாதியாக இருந்தால் நான் சுத்தமாக கண்டுபட அப்படி அதுக்கு அடுத்தது இல்லை ஆகவே அப்படியே உள்ளவனுக்கு பன்னிரெண்டு வருஷம் பார்த்து அதுக்குள்ள மனசை அடங்கலைன்னு சொன்னால் வீட்டுக்கு கொஞ்சம் வேண்டியதான் நீ லாய்க்கு போட முடியும் ஆகவே இந்த பன்னிரெண்டு வருஷம் சுவாசம் பண்ண வேண்டிய இப்போ நிலை அவனுக்கு நான் பெரியவன் நான் மேல் ஜாதிக்காரன் இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த பிராமணுக்கு இருக்குதான் சரி அது இல்லைன்னு சொன்னாக்கா அது ரொம்ப பக்குவடைய மனசுதான் அது நல்லதுதான் பெரும்பாலும் இருக்கிறது இல்லை இப்போ பாருங்கள் அன்னைக்கு சொல்லலாம் ஒரு வருடம் முதல் பன்னீர் வருடம் அளவும் பறிக்கையை பார்க்குதலில் அருள் சுரக்கும் அளவும் என்றும் குடும்பிக்கு அவ்வளவு நிற்கக்கூடாமையும் ஏவல் கொடுத்து நின்று என்றும் கூறினார் காலதேச வர்த்தமானம் என்றது அற்பகாலம் ராஜா கழகங்கள் என்பது சரி சரித்திரம் அவற்றால் அவர் இடத்தில் இவன் சென்றாயினும் இவன் இருக்கும் இடத்தில் அவர் வந்தாராயினும் தெய்வகதியாக கூடுதலில் கூடினும் என்றார் அரசியல் தகராலாம் அவரது எல்லாம் அப்படி நாடு விநாடு போயிடுறாங்கல்ல இப்படி யாத்திரையாக போகும்போது கூட ஒரு குரு தேடிக்கூட உபயோகம் பண்ணலாம் என்ன பண்ணாலும் கூட தனித்தே தான் அபியாசம் தான் முடியும் குளிம்பிக்கு வாக்கு காயங்கள் அடங்காமையும் மனோலயம் பண்ணக்கூடாது அதுக்கு அடங்காது அதனால் மனோலயம் இன்மையால் அஞ்ஞானம் நிவர்த்தி ஆகாது அஞ்ஞானம் நிவர்த்தியின்மையால் ஞானோதயம் ஆகாது அதிலும் தழுத்து உரை தொழிலை விடுத்தலால் சமாதி சார்ந்து அவரை உணரவும் படுமையே என்றார் இதனால் குளிம்புக்கு ஞானாச்சாரியரை அடைந்து அனுக்கிரகம் பெற்ற காலத்தும் சமாதி கூடி பரிஞானம் உணரக்கூடாது என்பதும் கண்டுகொள்கிறேன் உத்தியாசம் கேட்டுக்கலாம் ஆனால் இவர்த்தார்களுக்கு எப்படியோ தனித்திருந்ததா ஜடஞான உரம் கூட தனித்திருந்தோருதம் மனத்தையம் பொறிவாய் தழுத்தகப்படுத்தையும் நினைத்தலா நின்றதென்று நோக்குனரே நீக்கு வருவா கொடு தொழிலையும் பிணைத்தடைய போக்குவாரில் வாழ்க்கையையும் பேச்சை நாள் ஒரு பழகுனார் இது அனைத்தின் ஒன்றே நம்பிடார் பிறரு கான்பதன்மையான் நகப்பற்றே விடுப்பாரும் வைரக்கிய தீபம் ஐம்பத்தி ஓராந்தாட்டு இந்த பாட்டில் நகப்பற்று விடணும் அது முதல்ல புறப்பட்டு விட்டாகணும் என்பதை பற்றி முடிவாக சொல்றார் என்பது ஏகாந்த ஸ்தானத்தை பொருந்தியிருந்து ஒப்பற்ற தமது மனத்தினை பஞ்சப்பொறி வழியே எகமுகமாக செல்லாது உள்வாங்கி அகமுகப்படுத்தி இந்த மனம் எண்ணத்தை நினைத்து கொண்டு எழுகின்றதென்று அறிவினால் பார்க்கும் வாக்கு காயங்கள் எனது தொழில்களை நினைத்து எழுகின்றது என்று அறிந்து அவ்வாக்கால் சொல்லும் தொழில்களையும் காயத்தாட்சியையும் தொல்களையும் விட்டு நீ குவரும் ஏகாந்தஸ்தானத்தில் இருந்து பார்க்கும்போது தான் இந்த மா வாசனையெல்லாம் கிளப்பது நல்லா தெரியும் விவகார காலங்களில் இந்த மேல் நிலையில் உள்ள வெளிப்புற புறம் புறத்தே உள்ள விவகாரங்கள் இருக்கிறதுனால அகற்ற உள்ள வாசனை வெளிப்படது இல்லை அது அமைக்கிறது இது இந்த விவகாரம் நீங்கள் போச்சுன்னு சொன்னால் அவர் அது எடுத்துக்கிட்டு அந்த விவகாரம் எடுத்துக்கிட்டு அந்த விவகாரம் அது உள்ளயத்தில் இருக்கிற வாசனைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வெளிப்படும் அதனால தான் தனித்துலையும் பார்க்கும்போது தான் தெரியும் விவகார தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த இலை பற்றி ஏந்திருக்கிறது என்று ஆராய்ச்சியவர் தான் அவர் தான் அப்படி பார்த்து இது காயத்தினால் செய்கிறதா இந்த வாசனை வருதா வாக்கினால் வாசனையாக என்பதை ஆராய்ச்சிய முடியும் அவ்வாக்கு காயங்கள் நிவர்த்தியாகலின் இல்வாழ்க்கையை பாதுகாத்தற்கு தடை வருவாகலின் பின்னர் அந்த இல்வாழ்க்கையை விட்டு நீங்குவார் ஆராய்ச்சி பண்ண பிறகு சரி இது கர்மானிய கர்மானுசார் கூடி பெரியர் தான் என்று நினைத்து விடக்கூடிய காலம் வந்து விட்டு விட்டு விடுவார்கள் வாசக ஞானமாகிய வார்த்தையோடு எக்காலமும் பழக்க முடியார் விட வேண்டும் என்று கூறிய இது அனைத்தினுள்ளும் ஒன்றாயினும் விடார் பிறர் காண்பது என்னையால் அகப்பற்று ஒன்றையுமே ஒழிப்பார் என்பவர் வேறு வாக்கு மாத்திரம் சொல்லி தம்மை பெருமைப்படுத்தியும் பொருளிட்டதும் நோக்கமாக உள்ளவர்கள் எதையும் விட மாட்டாங்க என் ரெண்டாவது அகப்பற்றை மட்டும் விடுவாங்க ஏன்னா அழுத்தம் பார்க்கறது இல்லை இல்லை அதனால் அழுத்தவர்களுக்கு தெரியாது அதை விட்டு தேன் சொல்றது ஆசை கிடையாது எந்த ஆசையை நான் வச்சுக்கிறது இல்லை நான் நிவர்த்தியா இருக்கேன் சொல்லுவாங்களே ஒழிய செயல் கிடையாது என்பது வாக்கு காயங்கள் நிவர்த்தியான விடத்து தடை வருதலாலும் அவை பிரவர்த்தியான விடத்து அகப்பற்றை ஒழித்தற்கு தடை வருதலாலும் தடையாம் புறப்பட்டோல் இருந்து அகப்பற்ற ஒழிக்கத் தொடங்குதல் அவ்வறுவகைக்கும் பழுது என்பதும் புறப்பற்றோல் இருக்கிறது அகப்பற்று போக்குறதெல்லாம் இது குற்றம் அகப்பற்ற ஒழிக்கத் தொடங்கினோம் புறப்பட்ட முன்னோர் விட வேண்டும் என்பதும் பிறர் காண்பது அண்மையான் அகப்பற்றிய விடுப்பார் என்றமையால் தமக்கென அவருக்கு அகப்பற்று போயது என்று என்பதும் காண்பேன் அகப்பட்டு போகிறதில்லை வெளியில புகழுக்காக அப்படி சொல்லி போடுறது ஏன்னா யார் பார்க்குறாங்க உள்ளே இருக்கிறது அப்படிங்கிறதுனால அது அப்படினு பார்க்கலாம் இந்த ஒரு முறை ஒரு ஓதுவார் கோவிலுக்கு வந்தார் நீங்கள்லாம் சென்னியாசனத்தீங்க விட்டுட்டு நிறைய தெரியும் எந்த பற்றையும் கிடையாது அப்படின்னா சரி அப்படி இருக்கு நல்லது தான் தப்பு இல்லை அப்படின்னு அப்புறம் மறுநாள் வந்தார் உங்கள் ஒரு வேட்டி வாங்கி கொடுங்க அது பற்றிய இல்லை வேட்டி வாங்க கேட்கலாமா நீங்கில்கள்ந்த படாதுள் சுற்ற முன் விடாவிடினன் எந்த வாக்கரையொறையுமாதிய வாக்கியம் பிரமாணமான கொள் பந்தங்களை நீங்காதார்குந்து போம் நெறி இன்று என்று கூறிய திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் வாக்கியத்தையும் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பந்தவாசி விட்டுத்தான் ஞானத்தடையனும் பகவான் சுடி அடைமுடியும் சொல்லியிருக்கார் அதையும் தான் வேண்டியது எய்தொனாது மாதர் முதலிய சுற்றமும் விடாவிடின் என்று கூறிய எந்தையாவது திருநாவுக்கரையர் வாக்கியத்தையும் திருநாவுக்கரசு சொல்லியிருக்கார் அதாவது அத்வைதத்துக்கு உரிய மகான்களுடைய வாக்கியம் மட்டுமல்ல துவைதம் தேடையவர்கள் பக்தி மாதிரி உள்ளவர்கள் கூட சொல்லியிருக்காங்கன்னு கேட்டாங்க அவர் சொல்லியிருக்காரு காரணம் என்னன்னா பக்தி மாதம் உள்ளவர்கள் அவங்க பாசனா செய்ய உலகம் தான் சத்தியமேடு இதெல்லாம் மிச்சியு நினைப்பாங்க இது பொய் இது வேண்டாம் என்ன நினைக்கிறது அந்த உலகம் உயரும் அவன் அந்த கருத்துனாலே வேண்டாங்கிறது அதான் வேணாங்கிறது உண்மையானது அங்கே தான் சிவருமான் அம்மா தான் இதெல்லாம் கர்மத்துக்கிட்ட வந்தது குறைஞ்ச காலம் இடையில் வந்தது அப்படிங்கிற எண்ணம் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்கள்தான் சொல்லுவாங்க அதனால் அவர்களுக்கு இந்து லோகம் மித்தை அந்த லோகம் சத்தியம் கர்மகாண்டிகளுக்கு இந்து லோகம் சத்தியம் சொர்கலோகம் சத்தியம் ரெண்டும் சத்தியம் ஞான காண்டிகளுக்கு எல்லா மித்தை எந்த சத்தியமில்லை இது மூணு க கொள்கை மூணு காண்டத்தை ஆப்த வாக்கியங்களையும் பிரமாணமாக கொள்ளுகின்ற நன்மதியுடையோர் புறப்பற்று இருக்க அகப்பற்றே ஒழிப்போம் என்று வாய்ப்போக்கார் என்று அதற்கு உதாரணம் திருக்கடை காப்பு திருக்கடை காப்புன்னா சம்பந்தநாள் பாடினா திருக்கடை காப்பன் பேர் கடைசியில் காப்பாற்று சொல்லி முடிப்பார் அது ஒரு பாட்டு இது ஒரு பாடினா திருப்பு திருக்கடை காப்பு சுந்தர பாடினதுக்கு திருப்பாட்டுன்னு பேர் திருநாக்குற பாடல் தேவாரம் பேர் மூணு தேவாரம் பண்ணாலும் கூட மூணுக்கு மூணு பேர் கொடுத்துருக்காங்க தேவாரங்கிறது திருநாக்குற பாண்டது தான் அவர் சிறப்பு அவர் உண்டு திருமுறைகளில் ஒன்பது சேர்த்து தேவரம் பண்ணிருக்காங்க அதனால திருக்கடை காப்பு திருப்பாட்டுன்னு பேர் சுந்தரமுத்தை தாய் புத்திர தன்னுடன் தோன்றினார் தாரம் என்னும் பந்தம் நீங்காதவர் குவிந்து போக்கில்லாயேதர் எந்த யாரோர் தொழுதுயலாம் மயல்கொண்டே தந்தை தாய் புத்திரர் தன்னுடன் தோன்றினார் தாரம் என்னம் நீங்காதவர்க் தந்தைத்துக்கு தாய் தந்தையர் சைரத்துக்கு சகோதரர்கள் சைரத்திலிருந்து பிறந்தவர்கள் புத்திரர்கள் செயலத்துக்கு சம்பந்தப்பட்ட தாரம் இதெல்லாம் வந்தோம் இதை விட்டு நீங்காதவருக்கு ஓய்ந்து போக்குள் ஏன்னர் கடைசார மாட்டார்கள் என்று வேதமும் பெரியவரும் சொல்லியிருக்க என்னென்னா இவ்வாறு சொல்லியிருக்கேன் அர்த்தம் பற்றினாயே படைப்படிக்கு அதை பட்டு கொண்டிருக்கிறாயே இப்படி எதையா பற்றதுன்னு கேட்டால் அந்த மனதில் சொல்கிறார் வெந்த நீராடியார் சாமல் நீர்ன்னு சொன்னா சாம்பல் வெந்தன்னா சுடப்படாது சுட்டு மிச்சம் அதுதான் சாமலை பூச்சிக்கொண்டிருப்பவரும் ஆதியார் எல்லா உலகங்களுக்கும் கானகர்த்தாவும் ஜோதியார் ஒளி உரிம இருப்பவரும் வேதங்களை இயற்றியவர் அவர் தான் வேதகீதரும் இளநீராடியார் ஆதியார் ஜோதியார் வேதகீதர் எந்த தந்தையாக இருக்கின்ற அவர் யாரு ஆறு திருவாரூர் எழுந்துடும் எழுந்திருக்கிறார் தொழுது உய்யலாம் அவரை வழிபாடு செய்து கைலாசுக்கு போகலாம் அதனாலே என் மனமே நெஞ்சு மையல் கொண்டு அஞ்சல் மயக்கத்தினால் பயப்படாதே ஆகவே மனமே உண்மையான பக்தி செய் கைலாசுக்கு போகலாம் இதெல்லாம் பந்தம் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் போக முடியாது என்று மனசுக்கு செமான் அடுத்த தேவார் பழகினால் வரும் பண்டுல சுற்றமும் வேண்டிய திகழ் கொள் சேர அழகனார் அஞ்சுவேக்கிறார் இந்த பண்டுல சுற்றமும் பழகினால் வரும் இதெல்லாம் பந்த பாசங்க பக்கத்தினால வர்றதுதான் அது விட அந்த பற்றி விடணும் அப்படி விடாவிடன் விடா விடாமல் இருப்போமே ஆனால் வேண்டியது எதுனா நான் விரும்பக்கூடிய சுகத்தை அடைய முடியும் கையிலே போக முடியாது அப்போ என்ன செய்யணும் அதுக்கு என்ன மனசு கேட்டால் சொல்கிறார் திகழ்கொள் சேரையில் சென்னெறி மேவிய அழகனார் உலர் விலங்கான் என்ற திருச்சேரையின்னு சொல்லக்கூடிய கேத்திரத்தில் எழுந்தர் இருக்கிறார் சேருமான் அங்கே அழகு வாய்ந்த வடிவத்தோடு காட்சியளிக்கிறார் அவர் இருக்கார் அதனாலே என் மனமே எதுக்கு பயப்படணும் அஞ்சுவது எண்ணுக்கே எதற்கு பயப்படலாம் பயப்பட வேண்டாம் என்று மனதிற்கு சவாலு ஆகவே இந்த உலகத்தில் மந்த பாசங்களில் இருந்து விடுபடணும் விடுபடலன்னா போக முடியாது போக முடியலன்னு சொன்னாக்க துக்க நிறுத்தி ஏற்படாது ஆகவே பக்தி மார்க்கத்திலும் இந்த உலகத்தையும் அவர் பொருளாக கலதுவதில்லை ஞான மார்க்கத்தில் அந்த உலகத்தையும் கருது இல்லை அதுதான் தீவிரம் அதை விட தீவிரம் அதான் இந்த ச அவர்களுக்கு அம்சன்யாசிப்பார் அம்சம் அம்சம் என்ன பிரிக்கம் பாத்து கோழி அந்த அன்னப்பறவையான பிரிக்குமா காலையும் கலந்து வச்சால் பால்கள் தண்ணீரை விட்டுமா அது அம்சம்னு போயர் அடிப்போல் பிரிக்கக்கூடிய சாமல் துடையவர்கள் என்ன பிரிக்கிறாங்க இந்த உலகம் பொய் என்று பிரிக்கிறாங்க அந்த உலகம் மெய்ன்னு பிரிக்கிறாங்க அவர்கள் பொய்பொருள் பிரிக்கிறாங்க அதுக்குள்ள இங்க பொய்பொருள் பார்த்து மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் பிரிக்கிறாங்க பொய்ப்பொருள் ஏதாவது மெய்ப்பொருளை கண்டுபிடிக்கிறாங்க பொய்பொருளுக்குள்ள ஒரு பகுதி ஒரு பகுதி கண்டு பிரிக்கிறாங்க இங்கே முழுமையாக பொய் போட நீக்கிட்டு முழுமையாக மெய்ப்பு கொள்றாங்க இதான் பரமம்சேன் பேர் அப்படிப்பட்ட பிரிவு சாமர்த்தியுடையவர்கள் அவர் தான் அஜயதிகள் வேதாந்திகள் என்று பெயர் ஆகவே ஞான காலத்தில் பொய்யது மெய்யதுன்னு கண்டுபிடிச்சி பொய்யை முழுமையாக நீக்கிறாங்க அவர்கள் பொய்யும் மெய்யை கண்டுபிடிக்கிறாங்க இப்பொய்யிலேயே ஒரு பகுதி மெய்யென்று ஒரு பகுதி பொய்ய மெய்யென்று பொய்யென்று கண்டுபிடிவாங்க அவங்க சாப்பாடு அவ்வளோதான் ஆனால் கர்மகாலத்தில் என்னான்னா எல்லாமே மெய் தான் தேகாதபரமன் எல்லாம் மெய் ஆனால் ஒன்று புண்ணியகாரம் சாஸ்திரோர்த்தமாக புண்ணியகாரியங்கள் எங்கய கர்மங்கள் தியான தர்மங்கள் செஞ்சாக்க உலகத்திலும் சுகமடையலாம் அந்த சுகமடையலாம் சுகத்துக்கு அதுதான் காரணம் என்று இந்திரியத்தின் வழியாக சுகத்தை எதிர்பார்க்குறாங்க இந்திரத்தை எதிராக எதிர்பார்க்கிறாங்க பக்தி காலத்திலையும் ஆனாலும் இது இந்து உலகத்திலே அந்த சுகம் கிடையாது உபாசனாதே ஆகிய சிவர்மான் இருக்காரு அங்கேதான் அங்கேதான் கிடைக்கும் அதே போல வைஷ்ணவ இந்து ஒருத்த சுகம் கிடையாது வயுடுதான் கிடைக்கும் நாராயணனுக்கு தான் கிடைக்கும் என்று அவர்கள் நம்ம நம்பிக்கை நல்ல பக்தி மார்க்கம் ஆகவே பொய்யில் ஒரு பகுதி உடன்பாடு ஒரு பகுதி மாறுபாடு அவங்களுக்கு இங்கே மெய்யும் பொய் உள்ளபடி கண்டுபிடிச்சி பிரித்து பொய் முழுமையாக தள்ளி முழுமையாக மெய்யை கொள்ளும் இது பரமம்சோன்னு அதனால் பரமாம்சம் தயசித்த அந்த அவர்கள் வயசு அந்த ராமானுஜன் முதலாளர்கள் வெளிப்படுற முறை இப்படி மன ஒழுக்கம் ஏற்பட்டாதான் வெளிப்படும் மன ஒழுக்கம் ஏற்படும் ஆத்மா பிரதிபிக்குது பிரதிபிக்கும் போது ஆனந்தடிமானதுனால ஆனந்தம் வெளிப்படுது அதை அறியாமையினால விஷயங்கள் மூலமா பாவனை பண்றாங்க பிரிக்க தெரியாதனால அதனாலதான் விஷயானந்தம் சொல்றாங்களா ஒழிய ஒரு கிஞ்சன் மாத்திரம் கூட விஷயங்கள் ஆனந்தான் கிடையாது கிடையாது இது விசாரத்தினால தெரியணும் யுக்தினால கண்டுபிடிக்கணும் சுருதி பரிமாணம் இருக்கு இவ்வளவு இருக்கிறதை அவர் சரியான வழி விஷ விஷயங்கள் மூலமாக இந்திரியங்கள் மொழியாக தான் அனுமரைக்கணும் இருக்கிறது கண்டுபிடிக்கணும் அங்கே வந்து புற புறநாட்டம் வழி அகநாட்டம் கிடையாது அகநாட்டம் அதேதான் ஒன்று அந்த அகராட்டம் எங்கேயும் போக வேண்டியதில்லை இங்கேயே தான் ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அந்த பிரம்மசேரியம் இங்கேயும் இருக்கு இங்கே போகிறது அங்கே தான் இருக்குது அப்படி எங்கே போவது எங்கே வர்றது அவங்க பரிசின்ன புத்தி உண்டு சிவமான் ஒரு அளவைப்பட்ட உருவத்தை இருக்காரு நாம் அளபட்ட உருவம் இருக்கோம் அதனால இந்த சின்ன உருவம் அடிமையாகி அது பெரிய உருவத்தில் போய் சேவை பண்ணால் நம்ம புத்தகம் பண்ணணும் நினைக்கிறோம் எப்படி ஒரு பெரிய மந்திரியோ இல்லை பணக்கார இருந்தால் அவர் போய் வேலைக்காரனாகவோ விமர்சனாகவோ அல்லது மேனேஜராக இருந்தால் சுகம் இருக்கோம் அப்படி போலாது எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கை மாதிரி இருக்கவங்க பணக்காரங்கிட்ட போய் சுகமும் உண்டு சம்பளம் கொடுக்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் பயமும் உண்டு அதை மறந்துடுறாங்க இங்கே பயம்னு ஆசை கிடையாது ரெண்டும் கிடையாது ஏன் முழுமையாக மிச்ச நிச்சயமாக தான் பயம் கிடையாது அந்த அளவுக்கு விசாரணத்தினால தான் பெற முடியும் முடியும் அவசியத்துக்கு கிடைக்கும் இது பார்த்தீங்கனால மந்திரஜபத்தினாலையோ கிடையாது இதெல்லாம் விசாரம் போகணும் ஆனால் மந்திரஜபம் இல்லாமல் மந்திரம் சுத்திக்காக தேவையோடைய ஞானத்துக்கு அது உதவாது மன்னாரி எல்லாம் பக்திமாக இருக்கணும் தான் அடிமைத்திறம் அது அடிமைத்திறம் தீவிரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடிமைத்திறம் எப்படி ஒரு முதலாளிகிட்ட மேனேஜர் எவ்வளோ பக்கமாக இருந்தாலும் அவருக்கு ஞாபகம் இருக்கு நேரடியாக வாங்கிக்கலாம் காணாமல் எடுத்துக்கலாம் ரெண்டும் ஒன்று பக்குமாய நெரு கிடைத்தூத்தி பிறகு போதோ சாபந்தான் நந்தன நந்தியம் பெருமானும் சாப்பந்தா மாணிக்காதான் எல்லாம் சாப்பிட்டாரு முருகனுக்கு சாமந்த பிள்ளையாருதான் போறதில்லை அவருக்கு மகன் கொஞ்சம் மோட்டர் என்னது போறதில்லை எல்லாம் ஆகவே இங்க உள்ள ஒரு முதலாளி மாதிரி வேற என்ன இருக்கு அதுக்கு ஆசைப்பட்டாக்க அப்படிதான் இருக்கணும் வேத அது கூட ஆசை அந்த ஆசை வேணலாம் எனக்கு அங்க போயிருக்கேன் சுகம் நீயா இருக்கு போய் ஏ வேற போய் அங்க போறேன் முதலிட்ட ஏன் போறோம் இங்கே வசதி வாய்ப்பு இல்லாத போறோம் ஆண்டா ஏதோ கொடுக்கறா எல்லாருக்கும் போற முன்னா போகவே தேவையில்லை தொழில் பண்ண சமயம் ஏதாவது கிடைக்குது அதில் போதுமான சொல்லிட்டா முதலீட்டு போகணும் தேவையா கிடையாது வசதி வாய்ப்பு கம்மி தான் இப்போ தொழிலாளிக்கு வசதி கம்மி அது திருப்தி வர்றதில்லை எப்படியாவது ஒரு முதலாள்கிட்ட போய் மேனேஜராவோ கேட்டாரோ எந்த பண்ணலாம் கிடைக்குமே அதை பண்ணிட்டு போகிறாங்க கிடைச்சி போய் வச்சுக்கோங்க கிடைக்குது எல்லாம் கிடைக்குது அதனால பயமாக்கலாம் வழி கிடையாது அப்படி போல் அங்கே அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்கள் இயல்பு அந்த சேர்ந்தவர்களான் அப்படின்னு பனி பனிக்காலத்துல செத்த சேகரம் தீ மூட்டுறோம் குளிர்காக காயறம் பண்ணா நெருங்கி போனால் சுட்டு போடணும் குளிர் நீங்க நடுத்தரமா இருக்கலாம் அப்படி போகல ஒரு முதலாளி கிட்ட இருந்தாக்க நெருங்கி போனவெல்லாம் அதுவும் கோபம் தரும் முதலாளிக்கு உருவா போனவளும் நமக்கு லாபம் இல்லை அப்படியே நன்கிட்டே இருக்கலாம் இருந்து இருந்தால்தான் முதலாளி லாபம் உண்டாது நீங்க சரி இந்த வம்பு நமக்கு எதுக்கு வேண்டான்னு உள்ளவர்களுக்கு எதுவும் கிடையாது ஆனால் வதஞ்சி வாய்ப்பு இருக்க பெருமையும் கிடையாது ஒரு தொழிலாளின்னு குறைஞ்ச வருமானத்தில் காலத்துக்கு போகலாம் இது எந்த விதமான தொந்தரவும் இல்லை ஆனால் திருப்தி இருக்கிறதில்லை அது போகிறாங்க அப்படி போல் ஞானிகள் நான் ஆனந்த இருக்கிறேன் எனக்கு ஆழ்த்த திருப்தி என்று இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த மாதிரி வெளிமுக நாட்டம் இல்லாதனால சில ஜீவன் சாதாரண பிச்சேடி சாப்பிடல்கள் உண்டு ஒரு மாதிரியா இல்லை அவங்களுக்கு சில பேருக்கு ராஜாக்களாக வியாபாரம் இருக்கிற சாஸ்திரம் சொல்லி இருக்கிற ஆரஞ்சானாங்க அவருக்கு வந்து பெருமை உண்டு அவரு தானே வித்தியாசம் இல்லையா அவர்களையும் இவர்கள் எல்லாரும் ஆத்மானத்தையும் அனுபவிக்கிறாரு வெளியில் ஆனந்தம் கிடையாது கிடையாது நிச்சயம் இருக்கிறதுனால உயிர்த்தாலும் பாராட்டுறதில்லை அவங்க எங்கேயும் போக வேண்டியது இல்லை வர வேண்டியதில்லை ஒரு எடுத்து இருக்கிறது இத்தகைய ஒரு உண்மை தெரியாத காரணத்தினால தான் அலைச்சல் ஏற்படுறதே காரணம் பெருமை பேராச பெருத்தனார்கள்ச்சவருக்கு எல்லாம் குறைஞ்சிட்ட வந்திருக்கும் தேவையில்லை புறப்பட்ட விழுத்துமற்ற பொருள் சார்பை பிடிக்குதல் ஒழுங்கண்டே நீனு உரையிடமும் பேரூராதொழித்தல் செய்தனவே படிக்கண் நீயுரைக்கேட்டனமுனைப்போர் பற்றி நோக்காமையே நன்றோ இழுக்கன் அரை அனைத்தையும் விடுத்தனர் உலகம் ஏத்து பத்திரகிரி முதலோர் இருவகை சார்புள்ளும் உயிர் சார்பை விடுத்து பொருள் இருந்து அகப்பற்று ஒழிக்கக் கூடாதோ சீழலை நோக்கி கூறுகின்றான் இருவகை சார்பு உயிர் சார்பு பொருள் சார்பு அதில் உயிர் சார்பு விட்டு பொருட்சார்பு வேண்டாமா ஒரு சாதனம் பண்ணுமா இல்லையா என்று ஒரு எண்ண வரத்தான் செய்யும் என்ன அஜானத்திலேயே மூழ்கி இருந்த மனசானது ஒரேடைய திருந்தாது அது சிறு சிறுதான் திருந்தும் அது சமயம் சொல்லத்தான் வேண்டும் அப்படி சொல்லி தெளிஞ்சு அது வைராக்கியம் பெற்று தான் வரணும் வழியே ஒரு நாள் அதனால தான் படிக்கிறமா கொண்டு போறார் பதினோராறு பாட்டு வரைக்கும் எப்படியும் விட்டு தான் அவன் புது வச்சுக்கிட்டு வந்த சரி விட்டுடுறேன் பணம் இல்லைன்னு எப்படி செய்ய முடியும் அப்படின்னு உண்ணுகின்றனே உன மனோர் பெரிய செய்யவன்பான் மண்ணு மீசனே பந்த வீடு அழிப்பவன் மற்றவர் அறிந்தேன் அண்ணவன் திரு பொன்னடி கரியதான் அறிந்தவன் செய்ய பின்ன முன்னவன் உலகிலிருந்து இரஞ்சமா பொருமை செய்து ஒரு என்ன அது கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஆசை வச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆசைதான் அப்படி கொறைத்தான் செய்யும் ஆகவே அதெல்லாம் கூட கூடாது கேட்டு சொன்னா பொலிச்சார்ட்டுமே வசூல் பண்ணதில்ல தன் சொத்துதான் இல்ல தெரியுமா எங்க எங்க குடும்ப சொத்துப்பா நான் வச்சிருக்கேன் எ போறது பகவான் இருக்காரா இல்லையா அப்படின்னு என்ன வரணும் அது குடிச்ச திருப்தின்னு என்ன வரணும் அது வர்றது இல்ல அதனாலதான் கொஞ்சம் இருக்கட்டுமேன்னு ஆசை பரிவாகம் இல்லை படிக்கிற மாதிரி உடனே விட முடியுமா அகப்பட்ட ஒழிப்போருக்கு இருவகை சார்பாகிய புறப்பட்ட உயிர் சார்பை விடுத்து மற்ற பொருள் சார்பை பிடிக்குதலும் மார்க்கம் என்றா மார்க்கால் மார்க்கம் என் என்றால் நீ சொன்ன விழுப்பினும் இருத்தற்கு ஒருடமாயினும் பிடியாது விழுக்குதல் குற்றம் எனவே பூமியன் கண்ணி ஒருவனே சொல்ல கேட்டு அறிந்தன உனக்குள்ள அறிவு மற்றவங்களும் இல்லப்பான உன்னை போல கூர்ந்து விசாரியாமையா நன்றோ பற்றுக்கள் யாவும் துக்கம் என்று அறிந்து எல்லா பற்றுக்களையும் உயர்ந்தோர் சோத்திரம் பண்ணான் என்ற பதகராஜா முதலானோர் கொடுத்தார்கள் என்ற உன்னை போல் பற்றிய என்றமையால் குறிப்பால் நீ அறியாமையினாலேயே கூறுகின்றாய் என்பது காண்கிறேன் பக்கம் இன்னும் பத்திரகிரி முதலாயினோர் எனவே பட்டினத்தின் பிள்ளை முதலாயினோரையும் வருவத்து காண்க அவர் காதிருந்த ஊசியம் ஆறாது கான் கடை வலிக்காரு விட்டு விட்டாருமா பத்திரகிரியா இருக்கு கழுகு வரை பற்றி விட்டது இவர் தூக்கு போட சொன்ன கழுன்னு போய் பார்த்தாரு இவரு வேளை போயிச்சேன்னு சொன்னார் அப்படியே சரி இனிமேல் என்ன ராஜா நமக்கு பெரிய மகானை இப்படி செஞ்சிட்டோம் வேண்டாலு உடனே விட்டாங்க அப்படி விட முடியுமா அது பக்குவம் இருக்க முடியும் செஞ்சா இன்னும் விசேஷம் உடனே விட முடியும் இல்லைன்னாக்கா இந்த மாதிரி கேள்வி கேள்விக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும் என்ன பண்ணுறது ஆமாம் அது பரிபாகம் அது நிஷ்கா பண்ணியும் பரிபாகம் ஆகிற காலம் இது வரைக்கும் போக பார்க்க அதுபோல எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாவது விட முடியும் அப்படிங்குற கருத்தை தான் இவங்க சொல்லிட்டு வர வாசம் தான்பா உன்னை போல அந்த திடீரென்று விடக்கூடிய சாமர்த்தியம் அவங்களுக்கு இல்லாம போச்சு அவனுக்கு கொஞ்சம் பணம் சேர்த்துக்கிட்டு நல்லதுதான் என்னமோ அவங்களுக்கு யோகாசன்லாம் போச்சு உன்ன உங்களுக்கு புத்திசாலும் இல்லையேங்கிற மனவாதனையினை தனதோர் என செய்ய வணத்தினான் உடிப்பான் மேல்வரும் குற்றம் மேல்வரும் கூறுகின்றார் ஐம்பத்தான சார்பால் வரும் குற்றம் மேல்வரும் செயலுட்கூறுகின்றார் என்பதே பொருட்சார்பு இருக்க உயிர் சார்பை தொடர்ந்தவன் அறிவில்லாத பெயர்களுக்கு ஞானசாத்திரம் முதலாயவற்றை சொல்லி அவருக்கு இதமான இதமான வார்த்தைகளை பேசி பொருளை வாங்கி புதைத்து அதனால் பயவாசை முதல் எனவும் மனத்தின் கட் பொருந்த இனிமையாகிய ஊன்களை போட்டுக்கணும் பேருண்டு புசித்திருக்கும் நெய்யினை சொறிந்த அக்னி போல் மனத்தினது வாதனைகள் இறந்து போகா அகலின் பின்னர் ஒழிக்க வேண்டும் என்று எண்ணிய எண்ணத்தினை எந்த முறைமையால் முடித்துக் கொள்வான் என்ற அறியும் விசேஷ அறிவில்லாருக்கு ஞானசாத்திரம் முதலிய கூறுதலினாலும் பொருள் கவறுதலினாலும் அதனால் பயமாசை குரோதம் முதலிய வருவதாலும் சவுக்கிய போஜனங்களை புதித்தலாலும் மனத்தின் கண் வாதனை நெய் சொறிய போல் மேன்மேல் ஏறுதலில் பொருட்சார்பு இருக்க துறந்தோர்க்கும் அகப்பட்டு ஒழித்தல் கூடாது என்பது மன வைராக்கியம் வேணும்னு சொன்னால் போலீஸார் விட்டுற வேண்டியது தான் இல்லை எனக்கு இன்னும் வைராகம் பத்து ரொம்ப வச்சுக்க வேண்டியது தான் தவறும் இல்லை ஏன்னா மனவரிவாகம் தானே வைராகம் இல்லைனா மனவரிவாகம் மனத்து இன்னும் பக்குமுடியும் இல்லைன்னா அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தாலும் சந்தோஷம் படணும் திருப்தி அதாவது கிடைத்த திருப்தியும் சவபானி இருந்தாக்கா எல்லாம் விடலாம் இன்னும் அது வரலாக்கா வேண்டியது தான் உச்சிக்க ரெண்டு கட்டாயம் போகல ரெண்டு கட்டாயம் போயிடுவாங்களேன்னா விட்டு விட்டு அங்கே போகிறது ஐயோ நான் இந்த வயதாக தெய்வம் படிக்க எல்லாத்தையும் வந்துட்டேன் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்காக்கா அது கூடாது அதனால் சத்தியில் உரைக்க வேண்டும் சமாஜின் ஆறு கோட்டம் அப்படின்னா சத்தியம் உரைக்க வேண்டும் என்ன சொல்லு சத்தியம் உரைக்கணும்னு சொன்னேன் திருத்துக்க திருத்த மணிலான்னு பெரிய சாமி எழுதிருக்காங்க சக்தி அனுசாரமாக தான் வைராக்கியம் இல்ல உடல் வலிமையை பொறுத்து தான் வைராக்கியம் மன வலிமை ரெண்டும் காரணம் உடல் வலிமை இருக்கு வைராக்கியத்துக்கு பிரகாசம் உண்டாகும் உடல் வலிமை இல்லைன்னு சொன்னா வைராக்கியம் பிரகாசிக்காது மன வலிமை கூட அது வெளிப்படா தெரியும் ஏன்னா உடல் வலிமை அனுசரிச்சு தான் செய்யணும் உடல் ஆரோக்கியம் இல்லை வியாதி வைராக்கியங்க பேசுறது ஆகாரங்கள் எது வேணா எடுத்துக்க முடியுமா எவனால் படுக்க முடியுமா தங்க முடியுமா அது முடியாது அதனால் உடல் வன்மை இருக்குமே ஆனால் வைராக்கியம் பிரகாசிக்கும் இல்லைன்னாக்கா வைராகியம் இல்லாமல் இல்லை பிரகாசிக்க வலிமை இல்லை வைத்தியங்கள் அது இது ஆகாரங்கள் கஞ்ச பக்குவ ஆகாரங்கள் இது செஞ்சுருக்கிறதுனால வெளியில் பார்க்குறவங்களுக்கு என்னெல்லாம் நாம் மாறிதான் இருக்கார்கள் எல்லா வைத்தியம் இருக்கிறாங்க அப்படி பிரகாசிக்க மனசில் வைராக இருக்கு ஆனால் வெளியில் அதை பிரகாசிக்க அப்படின் காரணம் அதனால் சக்தியில் உரைக்க வேண்டும் சமாதாங்கிற மாதிரி அந்த வைராக்கியம் சரீரத்தை பொறுத்தும் மனதை பொறுத்தும் பேசப்படுற இடம் இது அப்படின்னு காரணத்து நமக்கும் அகப்போட்டு ஒடுத்தல் கூடாது என்பது எதனா இருக்காங்க தீவிரமான வைராக்கியம் இருந்தால் எல்லாம் விட்டு போயிடலாம் பட்டினத்தார் ராஜபத்திரிகரி அந்த வலநாட்டு பத்திரிகரி எல்லா பத்திரிகரிகளும் விட்டு போகிறாங்க அப்புறம் மீண்டும் சொல்கிறதில்லை அப்புறம் போய் ஞானம் அபியாசம் பண்ணி ஞானம் தடையிறாங்க இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கு உடம்பு இடம் கொடுது மனசு இடம் கூடுது அப்படியே சாமர்த்தியம் இருக்காது ஏன்னா அவங்கெல்லாம் செல்லுவந்தூர் குடும்பத்தில் பிறந்து உடம்பெல்லாம் நல்லா வச்சிட்டு இருந்தவங்க பகபாக்கியம் அனுபவித்தவங்க சாதாரண குடும்பங்கள் பிறந்தவங்க அவ்வளோ உடம்பு இருக்க முடியாது அதனால் வைராக்கியம் பிரகாசிக்கும் அப்படி இருக்கிறதுனால வைராக்கியத்தை பொறுத்து தான் துறவை வழிய வைராக்கியம் தீவிரம் இல்லைன்னு சொன்னாக்கா துறவை பிரகாசிக்காது பிறகு மனசில் பிறகா வைராகியம் இருக்கலாம் வெளி மக்களுக்கு விளம்பரமாகாது அது எப்படி போகட்டும் அவருக்கு மனது அளவு தான் வைராகியம் இருக்கணும் அதே உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அவ்வளோதான் துணை பண்ண உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னு துணை பண்ண வித்தியாசம் ஆகவே இந்த பொரு சார்பால் வரும் குற்றம் நிறுவனம் கூறுகின்றனர் பிடித்து பணியாதி ஏன் உடற்பழக வேண்டும் என்று ஆகுதல் தானும் இருளர தீபமேற்றன் முன் தொழில்கள் என்று வேண்டிடுதலானிடரும் அருளற சிதலை முதல் உயிர் உயிர்குருகன் ஆற்றலும் அதன் போட்டு விட்டான் அந்த இல்லுக்கு இல்லை போட்டுக்கணும் மூணு சில் போட்டுக்கணும் மதம் பிரிக்கிறாங்க பிரிக்க தெரியாது முருகன் ஆற்றலும் பிரிக்கணும் உருகன் ஆற்றலும் போட்டாங்க சரி அவர் அருகே பொருட்சார்பினுள் எல்லாவற்றையும் விட்டு ஓரிடம் பற்றி இருந்து தவம் பண்ணல் ஆகாதோ என்ற சீடனை நோக்கி அவ்விடத்தால் வரும் குற்றம் கூறுகின்றார் அதாவது பொருட்சார்பட்டாச்சு ஓ இடம் பிடிச்சுக்கிட்டு இருந்து தாமலாம் வல்லவா அந்த இடம் நமக்குன்னு இருந்தாலும் யாரோ பக்தர்கள் கொடுத்தாக்கோ அந்த இடத்துல பிடிச்சுக்கிட்டு தங்கிக்கிட்டு செய்யலாம் அல்லவா என்பதுலாம்வான்னு கேள்வி அதை கத்தி விளக்குறார் என்பது பொருட்சார்பினையும் விட்டு துறந்து பிச்சைய தொண்டு ஓரிடத்தை பற்றி மனோபய நீங்கவும் பணி முதலியவற்றுள் தேகம் பழகவும் வேண்டும் இதில் பயம் ஆசை இதெல்லாம் போறதுக்கு தனித்து இருந்து பழகணும் அப்படி பழகினாதான் அது போகும் இல்லைன்னா போகாது பழக்கம் இன்மையாகுதல் தானும் அப்படி ஒரு இடம் பிடிச்சுக்கிட்டோம்னா அந்த பழக்கம் வராது இருள் நீங்க தீப மேற்றுகை முதலிய தொழில்கள் எக்காலத்தும் வேண்டுதலால் துன்பமும் சரி அங்கே தீப அதுக்கு எண்ணெய் பார்க்கணும் மண்ணெண்ணெய் வேணும் அது வேணும் எண்ணெய் இருக்குதான் செய்யும் அதோட ஜீவகாரூ நின்று முதலிய உயிர்களுக்கு துன்பம் செய்வதிலும் கூட்டி பருக்கணும் கரையாறுக்கும் அதுக்கெல்லாம் மண்ணெண்ணை ஊற்றி கொள்ளணும் ஒன்றா தான் முடியலைன்னா போல முடியாது அவரிடம் பிடித்த பொருட்டாக வரும் என்றார் அவ பிடித்த அதுவும் கஷ்டம் அதனால் இது தீவிர வைராக்கியசாலிகளுக்கு உடன்பாடு சன்னியாசி மூணு நாளுக்கு மேலே ஒரு இடத்துக்கு தங்கப்படாதுன்னு சொல்லிவிட்டு எந்த சன்னியாசிகளுக்கு பரம் சன்னியாசிகள் பரம சன்னியாசி எவ்வளோ மதம் பண்ணுறது அவனை சுதருவான் இந்த மாதிரி வெறும் வைராக்கியம் மட்டும் இருந்து கொண்டு ஏதோ இந்த உடல்லும் மனதன வேண்டாம உடல் அவங்களும் சொல்லப்பட்டிருக்கு அதிலையும் விபுதக சன்னியாசி சொல்லப்பட்டிருக்கு தாவி நடந்துள்ள திடம் உள்ளவர்க்கு விவதமும் மேவி நடந்துட தடவில்லாதவர்க்கு குடிசையும் சொல்லப்பட்டது அப்படி இது பிரிவுகள் இருக்கு எல்லாருக்கும் ஒரே சட்டமல்ல அப்படி உள்ளவர்களுக்கு எடுத்துக்கலாம் எல்லாரும் பொருந்தார் மகாரத்துறையில் சொல்ற பொருந்திவாடு பொருந்திவாடு இடம் ராயில் பொருந்திடப்பட்டி இருந்தோரிடத்தின் எங்கெங்கும் ஒருவனாகி திருந்திய பொருந்திய சமாதி விட்டு திருந்திய சமாதி விட்டு நம்ம அதை விட்டு திரும்பிட துரைக்கவே நீ இருந்திருந்த இடங்கள் எங்கும் ஏகமே நோக்கி நின்றான் அப்படின்னா அப்போ அது அவர் ஞானம் அடைஞ்சாச்சு ஞானம் அடைஞ்ச பிறகு ஒரு இடத்துல இருக்கிற அவசியம் இல்லை மகாராஜா சரியான இடமெல்லாம் இருக்கு அது தாங்கும் சரி ஞானம் அடையும் பொருட்டு சிறுவனமான பண்றாங்கன்னா அவங்களும் ஒரு இடத்துல இருந்தாகணும் சுத்தி இருந்தா சிறுவனங்க பண்றது ஆனால் பரமசன்னியாசி சொல்லப்படலை வைராக்கியங்க பிரதானம் அவ்வளோதான் வைராக்கியம் பிரதானம் உள்ளவர்களுக்கு எகுதும் முடியுதவர்கள்லாம் பிரிச்சிருக்காங்க வெகு சன்னியாசிகளுக்கு அது பொருந்தும் குடி சன்னியாசி பொருந்தது குடி சன்னியாசி நீங்கள் இருக்க வேண்டியது தான் இடம் பிடிச்சா இருக்கணும் இல்லைன்னாக்கா வைராக்கியம் இதனால நிகழ்ச்சி கிடைக்காது அப்படின் அவங்களுக்கு உள்ளது இல்லை அது இங்கே வந்து கரும சன்னியாசு கரும சன்னியாசன்னா இல்லை சரீரக வரைக்கும் குடும்பம் சம்மந்திரலாம் அப்படி பண்ணிட்டு போயிடலாம் ஒன்றும் முடிவு பண்ணுறது அப்படிப்பட்ட உள்ளவர்களுக்கு படித்தா தங்கி இருக்கப்படாது இருந்தால் பட்டு ஏற்படும் பற்று ஏற்படுறதுனால இன்னும் பயமாசை போகாது அதோட ஜீவகாலனி இல்லாமல் போயிடுது இப்படிலாம் சொல்லப்படுறது ஏன்னால் சன்னியா தர்மம் பலவிதம் சகம் குட்டி சகம் அம்சம் என்று பிரிக்கிறார் கையிலத்தில் இங்கே சொல்லப்படுவது பொதுவாக தனியா சொல்றதாடையே எது பிரிக்கப்படல அது எது வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு கருத்து வைர வைரக்கத்தையும் அதன் பிறகு ஞானம் உள்ளவர்களுக்கு சிவனம் பண்ணாத பிரதானம் செய்யணும் சொல்ற சொல்றார் ஓரோரு காலத்து அவ்விடத்தினை நீங்கி இருள் காடு முதலிய இழத்து செல்லுங்கள் மனோபயம் தோன் தோன்றலின் பாவனை மறக்கும் பனி மழை வெயில் காற்று முதலியவற்றால் காயத்திற்கு வருத்தம் தோல்டலில் சமபவனி மறக்கும் விளக்கிடல் அலைகிடல் மெழுகல் முதலிய தொழில்கள் எக்காலமும் வேண்டுதலிலும் ராகத்வேசம் பறக்கும் அதனால் மனோலயம் பண்ணக்கூடாது செல்லு கொதுகு மூடு எறும்பு தேல் முதலிய உயிர்களுக்கு யோகாருண்யத்தை விழித்து துன்பம் செய்தலின் மனத்தின் கண் அழுக்கு இவையெல்லாம் திரோரத்திற்கு பங்கமகளின் தனக்கென ஒரு இடம் பிடித்தலும் ஆகாது என்றார் அவிடம் ஆகாது எனவே அப்போ எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பொதுச்சாவடி புறந்திண்ணை பாலும் கோயில் மலைமுழை இடத்தில் இருக்க வேண்டும் என்பதாயிடுச்சு அங்கே கூட நிரந்தரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இடம் கூட மாற்றிக்கலாம் இப்படி காலாசிரியரில் பல பேர் இருக்காங்க அவரை மத்தியானம் சாப்பாடு பேச்சு எடுத்துவாங்க போது காசும் கிடைக்கும் ஆனால் தங்குறது எங்கே அங்கே ஒரு பாலும் கோயில் இருக்குது பாலும் கோயில் ரெண்டு மூணு கோயில் இருக்குது இங்கே அங்கே தங்கிடுவோம் தங்கிட்டு காலையில் இருந்து அங்கே ஒரு குழம்பு இருக்குது தண்ணி மரத்து மேலே நல்லா ஸ்நானம் பண்ணிடுவாங்க அப்புறம் படிசையில் காலையில் வந்து உட்காந்துக்குவான் காசு வாங்குறதுக்கு அப்புறம் மத்தியானம் பிச்சைக்கு போயிடுவாங்க அது அது சஞ்சாவது லட்சணம் தான் ஆனால் அவர்களுக்கு ஞானமோ அல்லது பொருளீச்சையோ போன மாதிரி தெரியல காசேரி தான் இருக்காங்க அப்படி ஒரு கூட்டம் இருக்கு அது அவங்க சொன்ன மாதிரி அங்கே இருக்காங்க இருந்தாலும் கர்ம சந்நியாசம் அது வைரிகமாக இருந்தாலும் இருக்கலாம் அவர்களுக்கு சொர்க்காதி பதவியெல்லாம் உண்டு சொல்லப்படுது வயிற்கு பலன் உண்டு அப்படி காலாசிய பார்த்துருக்கு அப்படிப்பட்ட நிலையும் உண்டு சில பேர்களை சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க பற்றி பேச்சில் அங்கே ஒரு இடத்துல இருக்கிறவங்க அவங்க தனிக்கன ஒரு இடம் கிடையாதுங்க இந்த கோயிலுக்கு நாளைக்கு ஒன்னூறு பேருக்கு போயிடுவாங்க பாலம்பு ரெண்டு மூணு பேர் இருக்கு இங்கே அப்படி இருக்கிறது தான் வைராக்கியம் ஆனால் ஞானம் கிடையாது பக்தியும் கிடையாது அவங்ககிட்ட இப்போ என்ன இருக்கும் ஏதோ வைராக்கியமாக குடும்ப சம்மந்தம் இல்லாமல் இருக்காங்க அவர்தான் அதான் முக்கியம் அப்படி ஒரு கூட்டம் இருக்கு நோய்தோய் போன்று போற்றோர்ந்த அறிவினாண்டோவாவதன் அரைதரு சராசரமைக்கும் திருதுமோற் துயரம் அறவி மறவியுற்றேனும் செய்யுமே மெய்யுணர்வடைவான் மறுவரு துறவை பொன் செய்வாள் நிகர்வோல் வருந்தி நாடொரும் வளர்ப்பவனே நிகழ் பிரிதோர் உயிருக்கு வந்த துன்பத்தினை தனக்கு வந்த துன்பத்தை போன்று போற்றி கொள்ளானாகில் பெரிதாகிய சாத்திரங்களை அருதினார் கட்டறிந்த அறிவினால் ஒரு பயனால் உண்டோ என்று திருவள்ளுவ நாயனார் கூறினமையால் அவர் சொல்லியிருக்கார் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதி நோய் தன்னோய்கள் போட்டார்களே என்ன பிரிதிநோய் தன்னோய் போட்டார்னா என்ன அறிவு இருக்கு உனக்கு படிக்க அப்படிங்களா அதை எடுத்து எல்லா உயிர்களுக்கும் சிறிதாயனும் ஓர் துன்பத்தினை மறந்தாயனும் செய்வனும் அப்படி இருக்கிறதுனால யோகாருணிய உள்ளவன் துன்பம் பிற செய்ய மாட்டான் யோகாரண்யம் அதாவது பிற ஊர்களுக்கு துன்பம் பண்ணக்கூடாது பெரும்பொருட்டு குற்றமற்றினை பொன் தேடுதல் செய்யான் என்ற வாணிகர் போல் திரிகரணங்களாலும் வருந்தி தினந்தோறும் வளர்ப்பவன் கல்வி அறிவிற்கு பயன் ஜீவகாருண்யம் ஆகலின் அறிவினான் உண்டோ ஆவது என்றார் பொன்சை வாணிகர் கொள்ளுதல் விற்றல் உரைத்தல் முதலியவற்றை